ருணாலலயம் நி பகவன் பாதுலோங்க சூத்திராஷியே புனரோ குருராத்மேர்வி வோமவத்யாத்திவாரம் ஆச்சாரியமியமாச்சாரியப்பந்தே குருபரம் ஓம் சமயேக अज्ञानं कारणं साक्षी ஷாம் விசகோசோ கத்த சாத் புணியோ சம்சரிக்க ஷாக்கஜே சதா சுவிதாஸ்வனோரோம்ப शुद्धो சுப்வு தல் தீவியாச்சி சிதாச வன்ஜலம் தாயுத்தே தாக்கம் ஷா விஷய சாசயிச்சி ம ஆச்சாரியர் அவர்கள் தத்துவஜானத்தை நன்கு மனதிலே பதிய வைப்பதற்காக போதாபாச போதவிவேகத்தை இந்த கிரந்தத்திலே உபதேசிக்கிறார்கள் போதாபாச போதவிவேகம் சிதாபாசித் விவேகம் ஆத்மானாத்ம விவேகம் எல்லாம் ஒன்றுதான் ஆனால் இந்த கிரந்தத்தில் போதாபாச போதவிவேகம் என்பது பய பிரயோகப்படுத்திரு பிரயோகப்படுத்தப்பட்டிருப்பதால் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அதையே நாம் சொல்லுகிறோம் அந்த விவேகமாகவே சொல்லுகிறோம் போதாபாச போதவிவேக முதலில் மூன்று உபாதிகளை கூறி அந்த உபாதிகளுக்கெல்லாம் சாட்சியாக உபகிதமான போதம் விளங்கி கொண்டிருக்கிறது என்று கூறினார் போதாபாசம் சவிகாரமானது போதமோ போதாபாசத்தை சொல்லலை உபாதித் திரயங்கள் ஜடம் உபகிதமோ சேத்தனம் நிர்விகாரம் ஆகவே சம்சாரி யார் என்பதை கூற வேண்டும் என்பதற்காக சம்சாரி போதாபாசன் என்று கூறினார் பிறகு போதாபாசனையும் போதத்தையும் நாம் நன்கு முயற்சி செய்து பிரித்து புரிந்து வேண்டும் பிரித்து போதஸ்வரூபமாக நம்மை புரிந்து கொண்டு நினைக்கின்ற தன்மையை போதாபாசனையே போதமாக நினைக்கின்ற தன்மையை விட்டுவிட வேண்டும் போதாபாசத்தையே போதமாக நினைச்சி விடுறோம் ஆக உண்மையில் போதாபாசம் வேறு போதம் வேறு என்று விவேகம் பண்ணி பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி நான்காவது ஸ்லோகத்திலிருந்து போதாபாச போத விவேகத்தை உபதேசிக்கிறார் ஜிரதாவஸ்தையிலும் சொனாவஸ்தையிலும் போதாபாசனுடைய விவகாரம் நன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது போத போதமும் ஸ்வயம்பிரகாசமாக சாநித்திய மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் போதாபாசமானது போதத் போதம் என்று ஒன்று இருப்பதாக இருப்பதாக நமக்கு உணர்த்துவதே இல்லை உணரும்படி செய்யாமல் நம்மை மறைக்கிறது தடுக்கிறது ஆகவே சு தூக்கத்தில் நிவத்தி அதாவது விறத்தி ரகிதமான அந்த கரணத்தை சுத்தபோதம் பிரகாசிக்கிறது பிரகாஷிப்பிக்கின்றது ஒளிர்விக்கின்றது உறக்கத்திலும் உறக்கத்தில் ஒரு கூ கூட்ட தீப பிரகரணத்தில் வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார்கள் சுசுப்தி மூர்ச்சை சமாதி இந்த மூன்றிலும் சுத்த போதம் பிரகாஷிப்பி பிரகாஷிப்பது நன்றாக விளங்குகிறது ஆனால் மற்ற நிலைகளில் ஜாகிரதாவஸ்தை சுப்னாவஸ்தையில் அந்த சுத்தபோதம் விளங்கி கொண்டிருப்பது தெளிவாக தெரிவதில்லை என்று இருக்கிறார் ஆகவே இங்கே அதே தான் அந்த அர்த்தத்தை தான் இங்கேயும் சொல்லியிருக்கு நான்காவது ஸ்லோகத்தை மீண்டும் எல்லாம் அந்த ஸ்லோகத்தில் ஒரு தினம் பார்த்துக்கிட்டே போனால் தான் நமக்கு அந்த கண்டினியூவிட்டி அந்த வந்து அந்த தொடர்ச்சி அந்த தொடர்ச்சி வந்து கோர்வையாக புரியும் அதுக்காக திரும்பவும் ஒரு தினம் நினச்சின்னு வேகமாக நினச்சிட்டு போகலாம் ஜாகிரதாவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் தான் போதாபாச விவகாரம் சுஷுப்தியில் அந்த மற்ற போத போதாபாசன் ஒடுங்கியிருக்கிறது அந்தகரணத்தோடு சேர்ந்து ஒடுங்கியிருக்கிறது அப்பொழுது ஜாட்யமான அந்த அஜானத்தை சுத்தபோதம் ஒளிர்விக்கிறது என்று நான்காவது ஸ்லோகம் சொல்லியது ஐந்தாவது ஸ்லோகத்தில் இதுவாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது உறக்கத்தில் விற்பியில்லாத அந்தஸ்கரணத்தை சுத்த போதம் பிரகாசம் பண்ணியது நாம் நினைத்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது பிரத்யாபிஜ்னையோடு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் ஜாகிரத அவஸ்தையிலேயே அவ்வப்பொழுது விருத்தி ரஹிதமான அந்த கரணத்தை நாம் அனுபவிக்கின்றோம் தூஷ்ணீம் பாவம் என்று அது சொல்லப்படுகிறது விற்தியே இல்லாமல் திடீர் திடீர்னு விற்பி இல்லாமல் போகிறது அப்போ நிவ அந்த விறத்தி இல்லாத அந்த அந்த கரணத்தை ஜாகரேபி தியஸ் சுத்தேன பாஸ்யத்தே சுத்த போதமானது பிரகாஷிப்பிக்கின்றது அப்படின்னா சுத்தபோதம் வந்து அதை மாத்திரம்தான் ஒளிர்விக்கிறது என்று நினைக்காதீர்கள் தீவ்யாபாராஷ்ட சித் பாஸ்யாக ஆனால் சேர்ந்து பிரகாசப்படுத்துகிறது ஆனால் நிவத்திக்க அந்தகரண நிவருத்திக்கனா விறத்தி இல்லாத அந்தக்கரணத்தை சுத்தபோதம் பிரகாசம் பண்ணுகிறது என்று ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் அது அப்புறம் அதற்கப்புறம் சொல்கிறார் அடுத்த ஆறாவது ஸ்லோகத்தில் எப்படி நெருப்பினால் நெருப்பினுடைய சம்பந்தத்தினால் ஜலமானது சூடாகிறது அந்த ஜலம் உடலை சுடுகிறது அதுபோல் சுத்தபோதம் அந்த கரணத்தை பிரகாஷிப்பிக்கிறது அந்த எனில் இந்திரியங்களையும் விஷயங்களையும் பிரகாசிப்பிக்கிறது என்று ஆறாவது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டது ஏழாவது ஸ்லோகம் கூறியது ரூபாதவ் ரூபாதவ்னா விஷயங்களில் குணதோஷாதி விகல்பாக புத்திகாக கிரியாக புத்தி தான் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி விகல்பங்களையெல்லாம் உற்பத்தி பண்ணுறது புத்திகாகா கிரியாக ரூபாதௌ ரூபாதௌன விஷயங்களில் குணதோஷாதி விகல்பாக குணம்னா என்ன இதம் சமீசீனம் இது நன்ற நன்றாக இருக்கிறது இதம் அசமீச்சீனம் இது நன்றாக இல்லை என்று விகல்பங்களை அதனால் விருப்பு வெறுப்பை உற்பத்தி பண்ணுகிறது புத்தி ஆனால் சுத்தபோதம் இவைகள் எதையும் பண்ணுவதில்லை இவைகளுக்கெல்லாம் அது சாட்சியாக இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே அஜ்ஞானம் காரணம் சாட்சி போதஸ்தேஷாம் விபாசக இந்த ஸ்லோகத்தோட தாற்பயம் என்னென்னா சவிகாரத்துவம் வந்து புத்தியோட தன்மையை சைதன்யத்தோட தன்மை இல்லை என்று சொல்லுவதுதான் இந்த ஏழாவது ஸ்லோகத்தின் தாற்பயமாகும் அந்த மாடிஃபிகேஷன் சேஞ்சு இப்படின்லாம் சொல்கிறோம் ஒல்லயோ மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் சவி விகாரமெல்லாம் புத்தியினுடைய தன்மைகளே தவிர ஆத்மாவினுடைய தன்மை இல்லை அதனால தான் பகவான் பதினாலாவது சொன்னார் பிரகாச பிரவிற்த்திஞ்ச மோகமே வச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனுவிருத்தானி காங்க்ஷதி ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் புத்தி சில நேரம் ரொம்ப சாந்தமாக இருக்கும் எல்லாம் கிளியராக எல்லாம் புரியும் அது வந்து பிரகாஷம் சாத்திக பிரதானமாக இருக்கும் சில நேரம் சத்துவம் நன்னா இருக்கும் நன்னாக சொல்கிறதெல்லாம் புரியும் எல்லாம் என்னமோ வாழ்க்கையில் பலவிதமான தெளிவே நமக்கு பிறந்துட்ட மாதிரி இருக்கும் அது வந்து பிரகாஷாவஸ்தான் பிரகாஷம்ச்ச அப்புறம் சில நேரம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது இதையெல்லாம் திட்டம் பிளான் எல்லாம் பண்ணும் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும் நடக்க போகிறதெல்லாம் நினைக்கும் அதெல்லாம் பிரவிறத்தி ரொம்ப வேகமாக நினச்சின்னு இருக்கும் அதனால் ராஜச அவஸ்தை பிரவருத்திஞ்ச சில நேரம் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி தூங்குவது எந்திரிக்கவே எந்திரிக்காது அதனால் அது தாமச அவஸ்தை மோகம்னு பேர் அது மயங்கி இருக்கும் சில நேரம் ரொம்ப கிளியராக இருக்கும் தெளிவாக இருக்கும் சில நேரம் படபடபட படபடான்னு இருக்கும் சில நேரம் மந்தமாக இருக்கும் நம்ம ரொம்ப நமக்கு தெரிஞ்ச பாஷை சொன்னால் இது சுலபமாக புரிஞ்சிடும் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ என்னமோ என் மனசெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு அதுலேருந்தே தெரியுது கொஞ்சம் நேரம் கழித்து தெளிவு போக போகிறதுன்னு மனது கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் எனக்கு ஒரே படப்பட படப்படான்னு இருக்குது இப்போது என்னவாவது இதை பண்ணணுமோ இதை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்புறம் சில சமயம் என்னவாக இருக்குன்னா எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே போக மாட்டேங்குது எதுலேயுமே ஒன்றும் தொன்னு இல்லை பூஜை பண்ண முடியல அதை பண்ண முடியல சமைக்க முடியலை சினிமா டிவியோடு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது ஏன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்பவும் இருக்கிற மாதிரி என்னமோ அதனால் அதுக்கும் இல்லை எதுலேயுமே எதுலேயுமே மனது போகலை மாறி இருக்குது ஒரு டல்லாக இருக்குது போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த மூணும் அந்தகரணத்தினுடைய பல்வேறு தன்மைகள் இதெல்லாம் எல்லாேருக்கும் காலமரத்துலேருந்து ராத்திரிக்குள்ளே இந்த அவஸ்தையெல்லாம் வந்துன்னு போயிட்டுருக்கு சில பேருக்கு சிலது கூடை இருக்குது சில பேருக்கு குறைய இருக்குது ஆளை பொறுத்து இருக்குது அவள் அவ கர்மா பிராரப்தம் அது இது எல்லாம் சேர்த்து வச்சு அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஆக இது அந்தக்கரணத்தினுடைய தர்மங்கள் எது பிரகாஷா பிரவருத்தி மோகா இந்த இடத்துல மோகஹானா அவிவேகான்னு போட்டுக்காதீங்க மோகஹானா டல்னஸ் அதுதான் இருக்கிறது பிரகாச பிரவருத்திச்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவிறத்தானி காங்க்ஷதி இது வந்து இதில் இருக்கிறதுனால பிரகாஷாவஸ்தை இருக்கிறதுனாலையோ சந்தோஷம் ஒன்றும் படுறது இல்லையா ஞானி என்ன அது கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும் தெரியும் அவனுக்கு இதெல்லாம் இப்படி இருக்கேன்னு துக்கப்படுறதுன்னு இல்லையான் ஐயோ என் மைண்டு ஏன் இப்படி இருக்குன்னு வளரதும் இல்லையா மனசுன்னு இருந்தால் அது வந்து இப்படியும் அப்படியும் மாறின்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு தெ மனதுனாலே அது மாறின்று இருக்கணும் இல்லாட்டி அது பேர் மனசே இல்லை மனசு மாறாத நிலைக்கு என்று போகுமோன்னா ஒரு நாளும் போகாது அது நம்ம இன்னமும் நினச்சின்னு இருக்கோம் அது அப்படி போயிட போகிறது ஒரு நாளைக்கு அந்த மனசு வந்து அப்படி பண்ணிடணும் அந்த மனசை வந்து நெற் விஷயமாக மனசை பண்ணணுமா எப்படி பண்ண முடியும் மனசுனாலே அது சவிஷயத்தோடு தான் இருக்கும் அது நெற் பண்ணணும்னா ஓங்கி ஒரு அடி வைக்கணும் அடி அப்படின்னா என்ன ஓங்கிது வேணால் கொஞ்சம் நேரத்துக்கு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் நல்ல நிறவிஷயமாக இல்லை அது ஈஸ்வர சிருஷ்டி அந்தகரணம் வந்து நம்ம சிருஷ்டி இல்லை அது வந்து பகவானோட சிருஷ்டி அதில் நான்கிற அபிமானம்தான் நம்ம சிருஷ்டி அது என்னோடது நான் அது இதுன்னு பிடிச்சி வச்சுட்டுருக்கோம் பாருங்கோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த உலகமெல்லாம் இந்த இந்த பூமியெல்லாம் யாரோட சிருஷ்டி நம்ம சிருஷ்டியாக பகவானோட சிருஷ்டியாக பகவானோட சிருஷ்டி ஆனால் இதில் வந்து எல்லையெல்லாம் போட்டுண்டு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு இதெல்லாம் கர்நாடகா இதெல்லாம் ஆந்திரா அப்படின்னு எல்லையெல்லாம் யாரோட சிருஷ்டின்னா தடியேனுடைய சிருஷ்டி தான் திடீர் நம்மளுடைய சிருஷ்டி தான் நம்ம தான் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கோம் உண்மையிலேயே அதெல்லாம் வந்து பகவானோட இந்த உலக சமஸ்த உலகங்களும் யாருடைய படைப்பு இறைவனுடைய படைப்பு இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது அதெல்லாம் உண்ணுது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பிரித்து வச்சு பத்திரத்தில் எழுதி அதை ரிஜிஸ்டர் பண்ணி இன்னமும் நமக்கு நிறைய இருக்குங்கிற ஒரு பிரமையை நம்ம எல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சு எல்லாம் வந்து இப்படி இருக்கு அதெல்லாம் ஏதோ வியாபகாரிக்கத்துக்கு ஓகே ஆனால் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் எல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி அது விவ வெளியில் மனசே நம்ம படைப்பு கிடையாது கடவுளுடைய படைப்பு அதை போட் ஆனால் அது ஓரளவுக்கு நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்மளால முடியும் ஆனால் அது முழுக்க முழுக்க அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆகையினால் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் புத்திகா க்ரியா அதனால் என்ன பண்ணுறதுனா அதோடு நம்மளை சேர்த்து வச்சுருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் மனசோடதுன்னு எனக்கு இப்போ வந்து இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படிம்போம் இப்போ நான் தெளிவாக இருக்கேனா மனது தெளிவாக இருக்கேன் நான் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேனாக்கோ ரொம்ப ரொம்ப தெளிவாயிட்டேன் அப்படிங்கிறோம் மனசு தெளிவானத்தை நாமளே தெளிவாயிட்டோன்னு நினச்சின்னு இருக்கோம் நம்ம என்றைக்குமே தெளிவுதாங்கிறது சாஸ்திரம் நித்திய சுத்தா ஆனால் என்ன சொல்கிறோம் நாம் நான் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன்னாக்கும் அப்படிங்குறோம் இப்போ நீ இது பண்ணாதே நான் இப்போ ரொம்ப பிஸி படபட படபடன்னு இருக்கேன் அப்படிங்கிறோம் அப்புறம் வந்து இப்போ நான் எனக்கு ரொம்ப நான் வேறு இதில் நிலையில இருக்கேன் இப்போ இப்போதைக்கு என்கிட்ட பேசாதேங்கிறோம் அப்போ வந்து நாம் இந்த மனசோட தன்மையெல்லாம் நம்மளோட சேர்த்துண்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுவே நான் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருமே மனசு வேறே நான் வேறே நினைக்கிறதே இல்லை மனசும் நானும் ஒன்று தான் மனம் வேறு நான் மனமே நான் நானே மனம் மனம் வேறு நான் வேறு கிடையாது என்று தான் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மனோபுத்தி அகங்கார சித்தானி அகம் ந நான் இல்லை ஆனால் என்ன பண்ண அந்த மனசோடு நீங்கள் தனியாக சேர்த்து வச்சுட்டுருக்கிற மனசோட பின்னி பிணைந்துருக்கிற வரைக்கும் தனித்தன்மையும் அழியாது அழிக்க முடியாது ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது நீ மனசே இல்லை மனசு வேற நீ வேறே சொல்லிகிட்டு இருக்கும் இங்கே தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் இங்கே போதாபாசை போத விவேகம் பண்ணிகிட்டுருக்கோம் போதாபாசனையே போதமாக நினச்சிண்டு அவஸ்தப்படுறோம் நான் அதனால் இது சொல்கிறது அதெல்லாம் புத்திகா கிரிய ரூபா குணதோஷாதிக்கி கிரியா அதெல்லாம் புத்தியினால உண்டாகக்கூடிய செயல்கள் தா கிரிய விஷய சார்ந்த ஹாசய்தி சித்தி நிர்வீகாரா மதுல சப்ளை பண்ணிக்கணும் நர்விா மத நிர்விகாராமதா அதாவது அந்த புத்தியினுடைய செயல்களையும் புத்தியினுடைய விற்திகளையும் அந்த விஷயங்களையும் அந்த புத்தியினால் அறிந்து கொள்ளப்படுகின்ற விஷயங்களையும் எது ஒளிர்விக்கின்றதோ அந்த ஒளிர்விக்கின்ற அந்த சுத்த சைதன்யம் நிர்வீகாரம் என்று கூறப்படுகிறது நிர்விகாரம் என்பது வேதாந்தத்தின் கருத்தாகும் சுத்த சைதன்யம் நிர்விகாரம் நிர்வீகாரம்னு சொன்னால் சேஞ்ச்லெஸ் மாடிஃபிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து நிர்வீகாரமாக மாறாமல் மாற்றங்கள் அனைத்தையும் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்றது இப்போ வந்து நம்ம சொல்கிற போதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சிதாபாசனையும் அது பிரகாஷிப்பிக்கிறதான்னு ஒரு கேள்வி வரும் சிதாபாசனை பிரகாசிப்பிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அது அது சுத்த சைதன்யம் இருக்கும் பொழுது சிதாபாசம் விறத்தி விவகாரம் பண்ணணும்னால சிதாபாசன் தானாக வந்துடும் அதில் விற்த்திகளை பிரகாசம் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவோம் விறத்திகளை பிரகாசம் பண்ணுறதுன்னு சொல்கிற போது அது வந்து சிதாபாசனையும் பிரகாசம் பண்ணுறதுங்கிற அர்த்தம் அதில் இருக்குது ஆனால் சிதாபாசனை பிரகாசம் பண்ணுறதுன்னு சொல்கிற வழக்கம் இல்லை எப்படின்னா இந்த சிதாபாசன்கிறது இந்த மெழுகுவத்தி மாதிரின்னு வச்சுங்களேன் இது பூர்ண சூரியன் சூரியன் வந்து மெழுகுவத்தி மெழுகுவத்தியை ஒளிர்விக்கிறதுன்னு சொல்லுவோமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து மெழுகுவத்தியை விட்டுடுவோம் கண்ணாடியில் தெரிகிற சூரியன் அதை ஒளிர்விக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது உடனே சம அது ஒளிர் அதனால் அது ஒளிர்விக்கப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் அந்த விற்திகளும் அந்த விறத்திகளின் மூலம் அறியப்படுகின்ற விஷயங்களையும் நிர்விகாரமான சுத்தபோதன் ஒளிர்விக்கிறது பிரகாசப்படுத்துகிறது அதுதான் இந்த வாக்கியம் சொல்கிறது ஏழாவது ஸ்லோகத்தோடய ரெண்டாவது வரி என்ன சொல்லுகிறதுனா புத்தியில் இருக்கக்கூடிய விறத்திகளையும் அதன் மூலம் அறியப்படுகின்ற விஷயங்களையும் அந்த விறத்தியை கொண்டு தானே இந்திரியங்கள் வாயிலாக விஷயங்கள் அறியணும் அந்த விஷயங்களையும் பாசையந்தீ சித்திகி ஒளிர்விக்கின்ற சித்து சித்தானது மதான்னு இருக்குது நீங்கள் நடுவில் ஒன்று சப்ளை பண்ணிக்கணும் நெர்விகாரா மதா ஸ்லோகத்தில் இல்லையேன்னா வியாக்கியானத்தில் இருக்கேன்னா அதனால் ஸ்லோகத்தில் இல்லைன்னா அது பாசயந்தி சிதிர்மதா அப்படின்னு மொட்டையாக இருக்குது அதனால் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சவிகார விர்த்தினாம் பிரகாஷகா நெர்வி பிரகாஷி பிரகாஷிக்கா என்ன சித்து அந்த சித்திகின்னு இருக்கிறதுனால நெர்விகாரா சித்திகி நெர்விகாரமான சைதன்யம் சித்திகி மதா இப்படி ஒன்று புரிய வைக்கிறார் அவர் இப்படி ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறார் முதல்ல ஸ்தூல உபாதி சூக்ம உபாதி காரண உபாதி சாட்சி சம்சாரி யாருன்ன உடனே போதாபாசன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போதாபாசன்னு சொல்லி அதை விட்டாச்சு அதுக்கப்புறம் அது தனியாக சொல்லலை அப்புறம் போதாபாச போத விவேகம்னு சொல்கிறாரே தவிர பண்ணுறதெல்லாம் என்னென்னா அந்த கரணத்தையும் சித்தையும் தான் இங்கே விசாரம் பண்ணுறார் இப்போ அந்தகரணத்தை சொல்லும்பொழுதே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சிதாபாசனையும் சித்தையும் தான் பிரித்து பேசுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம கொண்டு வர்றதே எதுக்கு தெரியுமோ அச்சேதனமான அந்த சம்சாரியாக முடியாது சேதனமான ஆத்மா நிர்வீக்கார சேதனமான ஆத்மா சம்சாரியாக முடியாது அப்போ யார் சம்சாரின்னு கேட்போம் கேள்வி வரும் அதுக்காகத்தான் சிதாபாசனையே சொல்கிறோம் இப்போ சிதாபாசன் வந்து சம்சாரின்னு சொல்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்கோம் ஏன்னா வெறும் கேவல இது சொல்ல முடியாது ஜடமான இதை வந்து சம்சாரின்னு சொல்ல முடியாது அதுக்காக வச்சுருக்கோம் ஆனால் நம்ம பண்ணுற விவேகம் என்னென்னா அந்த கரண சிதாபாச சித்விவேகம்னு சொன்னாலும் கூட அந்த கரண சைத்தன்ய தான் பண்ணிகிட்டு அந்தகரண சைதன்ய விவேகம் தான் பண்ணுறோம் ஆனால் அந்தகரணத்தை வந்து சொல்லும்பொழுது விற்த்தியோடு கூடியிருக்கும்போது சிதாபாசனம் அதில் சேர்ந்துருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் இதை நன்றாக விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பஞ்சதியில் எட்டாவது அத்தியாயம் கூட்டஸ்ததீபிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்லோகங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாப்டர் வித்யாரண்ய சுவாமிகள் மிக அழகாக இதை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள் பாசயந்தி சித்திருமதா அங்கே என்ன சொல்லுவார்னா சுத்த சைதன்யத்தை வந்து கூட்டஸ்தன்னு சொல்லி அப்புறம் சிதாபாசனை வந்து சிதாபாசனாகவே சொல்லி விளக்கன்னு சொல்லி கொண்டு போவார் அப்போது இந்த சுத்த சைதன்யத்துக்கு அவர் கொடுக்குற பேர் கூட்டஸ்தைத்தன்யா பாசயந்தி சித்திருமதா சரி ஏழாவது ஸ்லோகம் பு நிறைவு பெறுகிறது எட்டாவது ஸ்லோகம் ரூபாய் குணோஷா விவி கேவலா சிதி சைவாத்தூப்பீன விக்கல்பனே ஷா விவி கேவாச்சி சைவாத்தூப்பீண்ட மீண்டு சிதாபாசித் விவேகம் அல்லது அந்த சுத்த சைதன்ய விவேகம் உணர்த்தப்படுகிறது என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் ரூபாஷ்ட குணதோஷாபியாம் விவிக்தா கேவலா சிதி விஷயங்களையும் குணதோஷங்களுக்கும் விஷயங்கள விஷயங்களிலிருந்தும் விஷயங்களுக்கும் குணதோஷங்களுக்கும் வேறாக விளங்குகிறது அந்த சைதன்யம் வேறாக விவிக்தா பின்னா கேவலா சிதி தனியாக யாண்டும் சுத்தமாக நிர்விகாரமாக அந்த சைத்தன்யம் விளங்கி கொண்டிருக்கிறது ரூபரசீனாம் விகல்பனே சாயேவ அனுவர்த்தே அந்த சைதன்யந்தான் எல்லா இந்த விறத்திகள் மாறினாலும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் எல்லாம் மாறுகிறது விஷயங்கள் மாறுகின்றன விறத்திகள் மாறுகின்றன விற்திகள் மாறுறது தான் விஷயங்கள் மாறுறதுன்னு சொல்கிறோம் மாறுகின்றன ஆனாலும் சைத்தன்யம் மாறுவதில்லை ஒரு ஒரு விறத்தியை எடுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம் இதை சொல்கிறது பிரதிபோத விதித்தம் மதமிருதத்வம் ஹிவிந்தே பிரதிபோதம் பிரதிபோதம் பிரதிவிதித்தம் என்று கேனோபரிஷத் சொல்லுகிறது ஒவ்வொரு விறத்தியை எடுத்துட்டாலும் சரி எல்லா எந்த விறத்தி எடுத்துட்டாலும் கிடவிருத்தி பட்டவத்தி விரட்ச விற்த்தி புஸ்தக விற்த்தி மனுஷிய விற்த்தி எந்த விற்த்தியை எடுத்துட்டாலும் சரி அது நமக்கு ஞானமாகணும்னா சைத்தன்யத்தினுடைய வியாபகம் வேணும் ஏகப்பட்ட விறத்திகள் இருக்குது அந்த கிரணத்தில் ஒரு ஒரு வஸ்துவையும் பார்க்குற போது அந்த ஜானம் விறத்தி ஞானம் வர்றது ஆனால் ஞானம் தொடர்ந்து இருக்குது விற்பி தான் மாறிகிட்டே இருக்குது கடஜானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடஜானம்னா கடவருத்தி ப்ளஸ் சைத்தன்யம் ஈஸிக்வல்ட் அதிலெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து சிதாபாசனையெல்லாம் நான் கொண்டு வந்த எல்லாம் சொல்ல ரொம்ப நேரம் பண்ண விரும்பலை ஏன்னா இந்த டெக்ஸ்ட் அப்படி மெதுவாக கொண்டு போகணும் ஆகையினால இப்போ வந்து கடஜானம் படஞானம் விரக்ஷானம் புஸ்தகானம் இப்படின்னு ஒரு ஒரு ஜானத்தையும் சொல்லும் பொழுது அந்த ஒரு ஒரு ஜானத்துலேயும் சுத்த சைதன்யம் ப்ளஸ் விறத்தி ஈஸ் ஈக்குவல் டு விற்பிஞானம் ஞானம் வந்துன்ட்டு விற்த்தி தான் மாறுறது ஞானம் மாறுறதில்ல ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு அந்த அறிவு வந்தது இப்போ அந்த அறிவு போயிடுத்து இப்போ இன்னொரு அறிவு வந்துன்ட்டுருக்கு அந்த அறிவு போயிடுத்து அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா எண்ணங்கள் மாறுகின்றனவே அன்றி அறிவு மாறுவதில்லை என்று சொல்லுகிறது எண்ணங்கள் மாறுகின்றன அறிவு ஒரு பொழுதும் மாறுவதில்லை எண்ணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அறிவு யாண்டும் இருந்து கொண்டே இருக்கிறது எண்ணங்கள் தான் வருகின்றன எண்ணங்கள் போகின்றன எண்ணங்கள் தோன்றுகின்றன எண்ணங்கள் இருக்கின்றன எண்ணங்கள் மாறுகின்றன எண்ணங்கள் ஒடுங்குகின்றன ஆனால் அறிவு வருவதும் இல்லை மாறுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை இப்படி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இங்கே என்ன சொல்லுகிறதுனா ரூபரசாதீனாம் விகல்பனே எத்தனையோ அனுபவங்கள்லாம் நமக்கு வருகிறது அனுபவங்கள் மாறுகின்றன அனுபவிப்பவன் மாறுவதில்லை அனுபவிப்பவன் மாறுவதில்லை அப்படி புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது கிரந்தம் என்ன சொல்கிறது இப்படி புரிஞ்சுங்கோ நீங்கள் எந்த கிரந்தத்தை வேதாந்தத்தை படித்தாலும் சரி இதுதான் சாரம் அன்வய வெத்திரேகாபியாம் எதெல்லாம் வெத்திரேக்கமாக இருக்குது எது அன்வயமாக இருக்கோ அன்வயமாக இருக்கிறது சத்தியம் வத்திரேக்கமாக இருக்கிறது மித்யா தோற்றந்தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுல தான் தாத்பரியம் ஆகையினால எந்த டெக்ஸ்ட்டும் எடுத்தாலும் இதே விவே விசாரம் தான் திரும்ப திரும்ப விச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பேன் கர்மகாண்டம்னா இன்ட்ரெஸ்டிங்காக வேறு வேறு சப்ஜெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வேறு எதாவது வரும் புத்திரகாமியஷ்டி யாகத்துலேருந்து காரியரி இஷ்டிக்கு போகலாம் அதுலேருந்து வேறு எதுக்காக ஒரு யாகத்துக்கு போகலாம் இங்கே அப்படி இல்லை என்ன எப்படி எடுத்தாலும் சரி ஒரே விஷயத்தை பல கோணங்களில் திரும்ப திரும்ப இப்படிதான் சொல்லிட்டுருக்கும் ஆக ரூபாஷ்ட குணதோஷாபியாம் விவித்தா கேவலா சிதிஹி அதாவது ரூ விஷயங்கள் குணதோஷங்கள் விஷயங்கள் விற்திகள் இவைகளுக்கு வேறானவை வேறானது இந்த சைத்தன்யம் இந்த சைத்தன்யந்தான் விஷயங்கள் விற்திகள் மாறும்பொழுதும் மாறாமல் அணுவர்த்ததே மாறாமல் அணுவர்த்தித்து கொண்டிருக்கிறது மாற்றமில்லாமல் விளங்கி கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் நிறைய சொல்லுவோம் இதாவது நம்ம நம்ம சரீரத்திலேயே எப்படி பருவங்கள் மாறுகிறதோ எப்படி வஸ்திரங்கள் மாறினாலும் நாம் மாறுவதில்லையோ அதுபோல் பொருள்கள் மாறினாலும் இது திருஷ்டாந்தத்துக்காக சொல்கிறது ஆனால் அதே மாதிரி ஸ்தூல சூக்ம சரீரம் மாறினாலும் அதனுடைய மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அவைகளுக்கு சாட்சியான வஸ்து மாறாமல் இருக்கிறது சாயேவ அணுவர்த்தே அந்த ஏவ ரொம்ப முக்கியம் சாயேவ அணுவர்த்தே ஏன்னால் சில பேர் வந்து இல்லை இல்லை அதுவும் மாறுறதுன்னா அப்படி சொல்கிறவள்லாம் இருக்கு அந்த ஏவகாரம் ரொம்ப முக்கியம் பௌத்தர்களெல்லாம் அதை அப்படி சொல்லுகிறார்கள் அதுவும் மாறிக்கொண்டிருக்கிறது எப்படின்னா அது உனக்கு தெரியாது மாறின் இருக்கிறதுங்கிறது உனக்கு தெரியாதுன்னா மாறின் இருக்கிறது உனக்கு தெரியாதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அதுக்கு அவர்கள் சொல்கிற திருஷ்டாந்தங்கள்லாம் அது இப்போ அது இப்போ நவீன திருஷ்டாந்தம் என்னென்னா பிளேன் திருஷ்டாந்தம் பிளேனில் போகும் பொழுது அது வேகமாக போகிறது ஆனால் வேகமாக போகிறது தெரியறதே இல்லை அது மாதிரி இந்த வந்து சுத்த சைதன்யம் வேகமாக போயின்னு இருக்குது மாறிகிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியறதில்ல அது வேகம் மாறின் மாறா மாறிகின்றிருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி இருந்தாலும் மாறாத ஒன்று தான் மாற்றங்களை அறிய முடியும் அதுதான் நியாயம் எது மாறுகிறதோ அது மாற்றங்களை அறிய முடியாது ஆகவே வஸ் அதனால தான் அந்த ஏவகாரம் போட்டிருக்கு அந்த ஏவகாரம் ஏன் போட்டிருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் சாயேவ அணுவர்த்ததே சா சித்திகேவ அணுவர்த்ததே அந்த சைதன்யந்தான் அனுவர்த்தித்து கொண்டிருக்கிறது இதையே திரும்ப திரும்ப விளக்குகிறார் இப்படி சொல்லி புரிய வைக்கிறார் சுத்த சைதன்யந்தான் யதார்த்த ஸ்வரூபம் நம்ம வந்து மாறின் இருக்கோம் நமக்கு எல்லாருக்கும் பயமாக இருக்குது என்ன போகிறதோ தெரியலையே இப்படி தெரியலையேன்னு அது மாறுறதை வந்து நீங்கள் ஒரு நாள் நிறுத்த முடியாது ஆனால் நம்ம பிரயத்தனமெல்லாம் என்ன தெரியுமோ மாறுறதை மாறாமல் இருக்க வைக்கணும்னு நென்ஷன் இருக்கும் மாறாமல் இருக்கிறதோ என்றைக்கும் மாறாமல் இருந்துகிட்டே இருக்குது அது மாத்திரமில்ல அதுதான் நம் அதுதான் நான் அதுதான் ரொம்ப ட்ராஜடி ரொம்ப ரொம்ப சோகமான கதை என்னென்னா சோகம்ங்கிறத புரிஞ்சிக்காதனால தான் சோகமே சோகங்கிறத சரியாக புரிஞ்சுட்டு இருந்தால் இந்த சோகம் வருமோ வராது ஆனால் அது தெரியாததுனால சோகப்பட்டு இருக்கணும் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுருந்தார் அதனால் சோகாப்பர் இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி அவஸ்தப்பட்டுருக்க வேண்டியது வந்து அனாத்மாவை ஒரு நாளும் நீங்கள் வந்து மாறாமல் பண்ண முடியாது ஆத்மா ஒரு நாளும் நீங்கள் மாற்ற முடியாது ஆத்மா ஒரு நாளும் மாறாதது அனாத்மாவை ஒரு நாளும் மாற்றம் பண்ண முடியாதது அப்போ என்ன பண்ணுறதுன்னா எது மாறாத பொருளோ அதுவே நான் என்ன பண்ணுறது ஓனப் பண்ணுறது புரிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது தெளிந்து கொள்வது தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது பண்ண வேண்டிதான் செய்ய முடியாது அப்படி புரிஞ்சுன்னு பேசாமல் என்ன பண்ணணும்னா என்ன கிம் கரணீயம் கிம கரணீயம் கிம் பட்டனீயம் கிம பட்டனீயம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சும்மா இருந்தால் போர் முடியாதான் தாய்மான் சொல்கிறார் குரு சொல்லி கொடுத்தாரன் என்ன சொன்னால் அது குரு சாஸ்திரம் சொல்லித்தான் சும்மாயிரு அப்படின்னு சாஸ்திரமெல்லாம் படித்து கடைசியில் என்னென்ன அந்யா வாச்சோ விமுஞ்சதா இதுதான் சத்தியம் இந்த விஷயம்தான்ப்பா உண்மை அந்யா வாச்சோ விமுஞ்சதா மற்ற வார்த்தைகளை விடுக ஏதது அமிர்தசிய சேதுஹூ இது உனக்கு வந்து மோட்சத்துக்கு பாலம் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு எல்லாம் புரிஞ்சுதுங்கிறார் தாய்மாரவர் சொல்கிறார் அவெல்லாம் சொன்னார் நான் போனேன் என் குரு கிளாஸுக்கு போனேன் அண்ணாவே புரிஞ்சுது ரொம்ப சொன்னார் கடைசியில் என்ன பண்ணணும் சும்மா இருந்தார் சும்மா இருந்தால் என்னென்ன ரியாக்ட் பண்ணாதேன்னு அர்த்தம் கஷ்டம் வந்தாலும் சரி சும்மா இருக்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் நமக்கு சும்மா இரு சும்மா இருந்தால் என்ன சும்மா இரு நம்ம எல் எத்தனையோ விஷயத்துக்கு சொல்கிறோம் எங்கே வந்துடலாம் சும்மா அப்படியே உபன்யாசத்துக்கு போகலான்னு சும்மா உபன்யாசத்துக்கு போனேன் எப்படி சும்மா சும்மான்னு சொல்லின்னு இருக்கும் இந்த சும்மாங்கிறதுக்கு அர்த்தம் நான் சுருக்கமாக சொல்லுவேன் சும்மானு சொன்னால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு கஷ்டம் வந்தாலும் சுகம் வந்தாலும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் சும்மா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவோம்னா அந்த கஷ்டத்தை தீத்துக்கிறதுக்கு நம்ம வந்து நல்ல வழியில் பிரயத்தனம் பண்ணுவோம் முடியலன்னா கெட்ட வழியிலையும் பிரயத்தனம் பண்ணுவோம் எப்படியாவது ஒரு வழியில் பிரயத்தனம் பண்ணி அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவோம் அதனால் நல்ல வழியோ கெட்ட வழியோ எந்த வழியிலையும் கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணாமல் இருக்கிறது பேர் சும்மா இருக்கிறது அப்படி பிரயத்தனம் பண்ணாமல் இருக்கணும்னா ஆத்மஜானம் தத்துவஜானம் வரணும் தத்துவஜானம் வராமல் சும்மா இருக்க முடியாது தத்துவஜானம் வராமல் தத்துவஜானத்தை பெறாமல் சும்மா இருக்கிறதுங்கிறது நடக்காது சும்மா இருக்கிறது இருக்கட்டும் இது வந்து இப்போ சும்மா இருக்கிறதுன்னு குரு சொன்னாராம் இவர் சொன்னார் அப்புறம் வந்து வேதமெல்லாம் படித்து பார்த்தா தெரிகிறது குரு சொன்னார் எல்லாம் இருந்தும் கடைசியில் என்னென்ன எல்லாம் வா சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு ஏன் புத்தி போகலை படாத பாடு பட்டேன் கடவுளேங்கிறார் ஒரு இடத்துல சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றியே சும்மா இருக்க சுகம் என்று சுருதியெல்லாம் சுருதி இல்லைன்னா வேதங்கள் எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் திரும்ப திரும்ப சொல்லித்து விடாமல் சொல்லித்து சொல்லவும் கேட்டும் அவ சொல்ல நான் கேட்க அறிவின்றி புத்தி இல்லாமல் இதை வந்து திரும்ப திரும்ப குரு சொன்னார் பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி பெம்மான் மௌனின்னா அவருடைய குரு அவர் அதிகமாக பேச மாட்டார் ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை என்ன சொல்லணுமோ சொல்லுவார் அதுக்கப்புறம் பேச மாட்டார் ஏன்னா அவருக்கு பேசுகிறதில் ஆனந்தம் இல்லை பேசாமல் இருப்பார் பேசணும்னு இல்லை அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி அவர் வார்த்தையும் விட்டுவிட்டு சாஸ்திரம் சொல்லித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி குருவும் சொன்னார் இதெல்லாம் பெரியவாள்னா நிறைய பேர் சொன்னேன் எல்லாம் கேட்டேன் பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி பேதமையால் பேதமையால்னா அறியாமையினால் வெம்மாயக் காட்டினில் அலைந்தேன் அப்படி அவள்லாம் இத்தனை பேர் எடுத்து சொல்லியும் சொல்லியும் மண்டையில் ஏறாமல் தலையில் ஏறாமல் வெம்மாயக் காட்டினில் அலைந்தேன் அந்தோ விதிவசமேங்கிறார் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றி பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி பேதமையால் வெம்மாயக் காட்டினில் அலைந்தேன் அந்த விதிவசமே தாயுமானவர் சொல்லியிருக்கார் இப்படி ஒரு பாட்டு இருக்குது எதுக்கு எதை சொல்கிறேன்னா இதை இதை இந்த உண்மையை உணர்ந்து பேசாமல் சும்மா இருக்கணும் அதுக்கு சும்மா இருக்கணும்னா நீங்கள் சும்மா இருந்தால் நாளைக்கு காலமர யார் காஃபி கொடுப்பாரு சும்மா அந்த சும்மா இருக்கிறது வேறு அந்த இதெல்லாம் நீங்கள் நிறைய காரியம் பண்ணணும் சும்மா இருக்கிறதுனா நான் சொல்கிற சும்மா இருக்கிறது என்னென்னா கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நினச்சி கஷ்டப்படப்படாது கஷ்டத்தை நினச்சி நினச்சி புலம்படாது வருத்தப்படப்படாது அதுக்கு நான் யாருங்கிற ஞானத்தோடு இருக்கணும் தத்துவஜானத்தோடு இருந்தோமானா அந்தகரணத்தில் வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தத்துவ வித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷ வர்த்தன் திதி மத்வா ந சஜதே அதில் அவன் ஒட்ட மாட்டான் அதனால் சாயேவ அனுவர்த்ததே அந்த சுத்த சைதன்யம் ஒன்றுதான் யாண்டும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதுவே நீ அதுதான் ரொம்ப முக்கியம் ஓஹோ ஆத்மா மாறாமல் இருக்குது ஆனால் ஆத்மா மாறுறதுன்னார் அப்படின்னா அது மாத்திரம் தெரிஞ்சுட்டால் போகாது அந்த அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நன்றாக மனசில் புரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்லோகம் இதையே இன்னும் விளக்கி சொல்கிறது திருஷ்டாந்தத்தோடு க்ஷணே க்ஷேநாபூதா தேவி கல்பாச்சி முக்தாசு சூத்திரவத் புத்தி क्षणे भूता ி கஷேத்தி விஷிர்ன முிதி கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானம் வந்தாலே எளிமையாக இது புரிந்துவிடும் இருந்தாலும் முறைக்காக விளக்குகிறேன் க்ஷணே க்ஷே அந்நாபூதாக தீவிகல்பாக தீவிகல்பாக க்ஷணேணே அந்நதா பூதாக இந்த புத்தியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொரு க்ஷணமும் வேறு வேறு விதமாக இருந்து கொண்டே இருக்கிறது அந்நாபூதாக மறுபடி மறுபடி வேறு எத்தனையோ எண்ணங்கள் உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடின்னா அது என்ன கணக்கும் உண்ணு உண்ணுவது ஒரு நாழி ஒரு நாழினா ஒரு கொஞ்சம் ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எட்டு முழம் வச்சுங்க பரவாயில்ல போய்ட்டு போகிறது உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எவ்வளவுன்னா எண்பது கோடி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழ நெஞ்சம் புண்ணாகச் செய்ததினி போதும் பராபரமே மாதிரி கருத்தோ அனந்தம் இன்னொரு இடத்துல சொல்கிறார் தாய்மனவர் ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் வினை உர உடல் அனந்தம் பெற்ற பேர் சீர் அனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் பேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் கருத்தோ அனந்தம் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் சொல்கிறார் அதனால் ஞான சிச்சக்தியால் உணர்ந்து காரானந்தம் கோடி வருஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழைபொழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை பேரனந்தம் பேசி மரையானந்தம் சொல்லும் பெரிய மெளனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம் எல்லாம் நமஸ்காரம் என்றார் கடைசியில் அப்படியே அந்த பாவனையை பண்ணி கொண்டு தான் நமஸ்காரம் பண்ணுறாரு இப்போ கருத்தோ அனந்தம் அதனால் தீவி கல்பாக க்ஷனே ஷணே அந்நா பூதாக அதை பற்றிலாம் நினைக்க வேண்டாம் நமக்கு எல்லாருக்கும் என்னென்னா சுவாமிஜி மனசு என்னெல்லாமோ நினைக்கிறது என்ன அது நினச்சிட்டு போகட்டும் வேண்டாம் நிறைய பேருக்கு அதுவும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டா ஆன்மீக வாழ்க்கையோட லட்சியம் என்னென்னா மனதை அடக்குவது மனதை ஒடுக்குவது மனதை இருந்த இடம் தெரியாமல் பண்ணுவது அது பாட்டு வேறு நிறைய சினம் சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படி ஒரு பாட்டு வேறு இருக்குது இப்படிலாம் நிறைய பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு என்னென்னா இந்த மனசு வந்து இதாகணுமே மனசை பக்குவப்படுத்தத்தான் முடியுமே தவிர வேதாந்த சாஸ்திரப்படி மனசை அழிக்க முடியாது அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை மனசு அஜானத்தை தான் நாசம் பண்ண முடியுமே தவிர அறியாமையைத்தான் அழிக்க வேண்டுமே தவிர மனதையே அழிக்க முயற்சிப்பது என்பது வேதாந்த சாஸ்திரப்படி முட்டாள்தனம் மற்ற சாஸ்திரத்தை பற்றி பேசலை வேதாந்த சாஸ்திரப்படி முட்டாள்தம் மன மனமதனை மனசை வந்து செம்மைப்படுத்தணும் மனசுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கணும் இந்த ஞானத்தை கொடுத்துட்டால் அந்த மனசே ஆனந்தந்தான் ஜெகதேக்கம் நந்தனவனம் அப்படி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறார் விவேக சூடாமணியில வாயுனா நீயத்தே மேகா புனஸ்தேனைவ நீயத்தே மனசா கல்பியத்தே பந்தஹா மோக்ஷஸ்தேனைவ கல்பியே மனசை வச்சு தான் எல்லாம் பண்ணியாக முடியும் வாயுனா நீயத்தே மேகா மேகம் காற்று தான் மேகத்தை கொண்டு வர்றது அந்த காற்று தான் மேகத்தை தள்ளிண்டும் போகிறது வாயுனா நீயத்தை மேகா புன தேனைவ நீயத்தை தேனைவ வாயுனா நீயத்தை மனசா கல்பியதே பந்தா மனசு தான் பந்தம்னு கற்பிக்கிறது நான் பந்த பந்தனாக இருக்கேன்னு சொல்கிறது அதே மனது தான் குரு முகத்தினால் வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் அதே மனது தான் என்ன சொல்கிறது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது மனசு சொல்கிறது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற போது மனசு பிரம்மம் இல்லை மனசும் சைதன்யமும் சேர்ந்து தான் சொல்கிறது சொல்கிற போது புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கிறது அகம் பிரம்மாஷ்மிங்கிறது மனசுக்கு வத்திரிகமான தான் காட்டுறது அப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிற போது சரீரத்தோடு சேர்ந்துன்னு தானே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரீரத்தோடு சேர்ந்து இருக்கேன் சரீரத்தில் எங்கே உட்காந்துட்டு இருக்குது சந்தோஷம் காட்டுங்க பார்ப்போம் அதே மாதிரி மனசில் தான் சொல்கிறோம் குரு உ குரு உபதேசத்தினால் சாஸ்திர உபதேசத்தினால் நாம் சொல்கிறோம் தைரியமாக புரிஞ்சுன்னு சொல்கிறோம் அப்போ மனசு வேணுமா வேண்டாமான்னு நன்னா வேதாந்த சிரவணம் பண்ணுறத்துக்கு மனசு நல்லா வேணும் சொல்லப்போனால் சுத்த அந்தக்கரணம் வேணும் நன்றாக சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு கூடின அந்தக்கரணம் அவசியம் அழிஞ்சு போன மனசை வச்சுன்னு என்ன பண்ணுறது மனசை அழியறதுலாம் அவசியம் இல்லை அதனால் அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப இதை நான் மனசு அழியிறதை பற்றி நான் ரொம்ப விசாரம் பண்ணலை அது வேண்டியதில்லைன்னு சுதாதாரணமாக நிறுத்திக்கிறேன் அது தனி விசாரம் அந்த விசாரத்தை அப்புறம் பார்த்துப்போம் இப்போ என்ன சொல்கிறது தீவிகல்பாக க்ஷனே க்ஷணே அன்னதாபூதாக சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே எந்த நீலைகளும் ஆங்கே கண்ட யான்தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே இப்படி பாடுறார் தாய்மாதவர் சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே எந்த நிலைகளும் ஆங்கே கண்ட யான்தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே அது ஏதோ அவஸ்தையாக சொல்லலை தத்துவத்தை புரிஞ்சுன்னு சொல்கிறதாக நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால் சைத்தன்யம் வந்து மாறுறதில்ல தான் மாறுது விறத்திகள் தான் மாறிகிட்டு இருக்குது அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் அடுத்த வரியில் முக்தாசு சூத்ரவது முக்தாசு சூத்ரவது முக்தாசுன்னா என்ன முத்து மாலையில் நடுவில் இருக்கக்கூடிய நூலை போல் முத்து வந்து மு முத்து மாலைகளில் மாற்றம் ஏற்படலாம் நிறைய ஒரு முத்து பெரிசாக இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம் அதில் எல்லாம் வந்து வேற்றுமைகள் இருக்கலாம் ஆனால் அந்த சூத்திரத்தில் எப்படி அது மாறாமல் இருக்கிறதோ அது போல அப்போ நீங்கள் வந்து ஓஹோ இப்போ புரிஞ்சுடுச்சு என்னென்னா சூத்திரம் இருக்கார் கடவுள் அதனால தான் சூத்திராத்மான்னு விட்டார்னா என்ன பேசினாலும் ப்ராப்ளம் வந்துடும் என்னன்னு என்ன அவர் வந்து சூத்திர மாதிரி சர்வ வியாபகமாக இருக்குது அது அதில் சூத்திர மாதிரி போயின்னு இருக்குது அதில் எல்லா உலகங்களும் இருக்குது கீதையில் வேறு பகவானு சொல்லியிருக்கார் மைய சர்வமிதம் பு புரோதம் சூத்திரே மணிகணா இவ அப்படின்னு கீதையில் கிருஷ்ணனும் சொல்லியிருக்கார் அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் மாறாத ஒரு பொருள் இருந்துட்டுருக்கு அப்போ மாறாத ஒரு பொருள் இருக்குது மாறுற ஒரு பொருள் இருக்குது ஆகையினால துவைதம்னா மாறுற பொருள் இருக்குது மாறாத பொருள் இருக்குது இப்போ ரெண்டு பொருள் இருக்கிறதுனால என்னென்னா துவைத்தம் சித்திச்சது அப்படின்னு அப்படி இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் இது திருஷ்டாந்தத்துக்காக சொல்லிருக்கு அனுவர்த்திக்கிறதுல தான் இங்கே தாற்பயம் அது வேற இது வேறையாக இருக்கிறதுல இங்கே தாற்பயம் இல்லை எப்படி சூத்திரம் வந்து மாறாமல் எல்லாத்துலேயும் இருக்கோ அது மாத்தம் தான் இங்கே திருஷ்டாந்தத்தில் எடுத்துக்கணும் திருஷ்டாந்தா ஏகதேசா திருஷ்டாந்தம் வந்து ஒரு போர்ஷம் திருஷ்டாந்தத்தில் ஒரு அம்சம் தான் எடுத்துக்க முடியும் எல்லா அம்சத்தையும் எடுத்துக்க முடியாது ஆகையினால் சர்வவியா எப்படி சமுத்திரத்தில் ஜலம் வியாபகமாக இருக்கோ அது மாதிரின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து இங்கே தாற்பயம் என்னென்னா அனுசியூத்தமாக அணுவர்த்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இங்கே த தாற்பயம் வியாவிர்த்தா ஸ்வனு வர்த்தமானம் அகமித்யந்த ஸ்புரந்தம் சதா சுவாத்மானம் பிரகட்டீகரோதி அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துலையும் பார்க்குறோம் அதனால் இங்கே அனுசயூதமாக இருக்குங்கிறதுலாம் தாற்பயம் அது வேறு இது வேறுங்கிறதுல தாத்பரியம் கிடையாது ஆக முக்தாசு சூத்திரவது புத்தி விகல்பேஷு ததா அதே விஷயத்தை திரும்பவும் சொல்கிற புத்தி விகல்பேஷு ததா சித்திஹி பவதி ஏற்பட்டாலும் சைத்தன்யம் மாறாமல் அனுவர்த்தமாக இருக்கிறது ஆளுன அடுத்த முவத்தம் முத்தையோமீ திச்சி மோஸ் ஸ்பஷ்ட மிக मुक्ताभिरावृतं முவசூ முத்தோமியிருக்கித் ஸ்பஷ்ட மிக முக்தாபிகி ஆவத்தம் சூத்திரம் முக்தையோ மத்திய ஈக்ஷே திருஷ்டாந்தம் இது முத்துக்களால் மறைக்கப்பட்டிருக்கின்ற நூலானது முத்துக்களுக்கு இடையில் காணப்படுகின்றது இடையில் இப்படிங்க ரெண்டு முத்த நீக்கினா தெரிகிறது அப்பப்போ தெரிகிறது நூலும் தெரியுது சில சமயம் ஏதோ மாதிரி நிற்கும் நடுவில் மு முக்தோ மத்திய மத்தியே மத்தியே ஈக்ஷே அது அறி காணப்படுகிறது அதுபோல் ததா விற்பிவிகல்பை சித்து விகல்பையோ மத்தியே ஸ்பஷ்டா வந்து என்னென்ன ஒரு ஒரு வந்து வந்து போயின்னு இருக்கிறதுக்கு இடையில் ஸ்பஷ்டமாக தெரிகிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்பஷ்டமாக தெரிகிறது மற்ற நேரத்தில் அஸ்பஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் அஸ்பஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன விறத்தி சிதாபாசனுடைய ஆதிக்கம் அது ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நமக்கு அது விளங்குறது இல்லை ஆனால் வந்து ஒரு விறத்திக்கும் இன்னொரு விறத்திக்கும் இடையில அது ஸ்பஷ்டமாக இருக்குது எனக்கு இப்போ இந்த விறத்தி வந்தது போயிடுது இந்த விறத்தி வந்தது போயிடுதுன்னு சொல்கிறோம் விறத்தி இல்லாததையும் புரிஞ்சுன்ருக்கோம் அப்போ வந்து அந்த நேரத்தில் அது ஸ்பஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறது புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தடா ஒரு ஒரு நிலையை குறித்து சொல்கிறது பாருங்கள் அதுதான் அந்த நிலைன்னா அப்படிலாம் சொல்லிடப்படாது எல்லா நிலையிலும் அது இருக்குது ஆனால் அது உபதேசத்துக்காக சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது என்ன சொல்லி கொடுக்குறது மற்ற விறத்திகளெல்லாம் வந்து போனாலும் ஒரு ஒரு இடையிலும் அது போதம் பிரதி போதம் ஒரு ஒரு விறத்திக்கும் இடையில் அது தெளிவாக விளங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எண்ணங்களின் இருப்பையும் எண்ணங்களின் இன்மையையும் ரொம்ப சம்ஸ்கிருதத்தில் தமிழில் சொல்கிறேன் எண்ணங்களின் இருப்பையும் எண்ணங்களின் இன்மையையும் எது விளக்குகிறதோ எது ஒளிர்விக்கிறதோ அது எண்ணங்களுக்கு வேறானது எண்ணங்களுக்கு வேறானது எண்ணங்களை அது ஒளிர்வித்து கொண்டிருக்கிறது எண்ணங்களை ஒளிர்விக்கும் பொழுது எண்ணங்களோடு சேர்ந்திருப்பது போல் தெரிகிறது எண்ணங்களை ஒளிர்விக்காத பொழுது எண்ணங்களோடு சேர்ந்திருப்பா இல்லாதது போல் தெரிகிறது எண்ணந்தான் வர்றது போகிறதே தவிர அது வந்து போகிறது கிடையாது அதனால் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது விற்பி விகல்பாகா தா விறிவிகல்பை சித்து விக்கல்பயோ மத்தியே ஸ்பஷ்டா சித்து ஸ்பஷ்டா அது மாதிரி விற்பிவிக்கல்பங்களுக்கு இடையில் பார்த்தோமான விக்கல்பங்களுக்கு மத்தியில் அந்த சைத்தன்யம் ஸ்பஷ்டமாக தெளிவாக விளங்குகிறது ஏதாம் பகவான் பல இடங்களில் கீதையில் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறார் ஆகையினால் என்னது இதம் ஷரீரம் கவுந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத்தை ஏதத் யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்த இது தத்விதா அந்த அந்த இடத்துல எல்லாமே அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்மசரீரம் எல்லா சரீரத்துக்கும் ஆதாரமாக எது அதெல்லாம் தெரிஞ்சுன்னு அதுதான் க்ஷேத்திரம் யா ஜானாதி சா க்ஷேத்தா இங்கே வந்து நம்ம விறத்தியை மாத்திரம் அனலைஸ் பண்ணிகிட்டுருக்கோம் விறத்திகளுக்கெல்லாம் எது சாட்சியோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு சைத்தன்யம் அது மத்தியில் ஒரு ஒரு எண்ணங்களுக்கும் மத்தியில் அது ஸ்பஷ்டமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா இது வந்து இனிமேல் தியானத்துக்கு வழி சொல்லிக் கொடுக்க போகிறது அதனால் எல்லோரும் இந்த இந்த பெற வேண்டும் என்று விரும்பு விரும்புகின்றவர்கள் அந்த ஞானத்தில் நிஷ்டையை அடைய விரும்புகின்றவர்கள் இந்த தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்போகிறது அதற்காக இது சொல்லப்பட்டுருக்கு இந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்பஷ்டாங்கிறது ரொம்ப முக்கியம் மற்ற நேரத்தில் அது அஸ்பஷ்டா அஸ்பஷ்டாங்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம எண்ணங்கள் வெளியில் போயிருக்கிறதுனால அஸ்பஷ்டா அது அஸ்பஷ்டா இல்லை நம்ம எண்ணங்களெல்லாம் வந்து பராஞ்சி காணி ஆகினாலும் நம்ம வந்து வேறு எண்ணத்தை எல்லாமோ நினச்சிட்டு அது அஸ்பஷ்டா உட்காந்து இந்த மாதிரி முறையாக சிந்தனை பண்ணுற போது ஸ்பஷ்டாக நம்ம வந்து கார் எடுத்துன்னு வெளியில் போக ஆரம்பித்த உடனே அஸ்பஷ்டாக நம்ம காரியம் பண்ணுறோம் இங்கே இருக்கிற போதே அஸ்பஷ்டவாக இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் நம்ம இங்கே விசாரத்துக்கு க்ளாஸில் இருக்கோம் அதுக்காக ஸ்பஷ்டான என்ன விசாரம் பண்ணிட்டுருக்கோம் ஸ்பஷ்டாக தான் அதில் ஸ்பஷ்டமாக இருக்குது தெளிவாக தெள்ள தெளிவாக விளங்குகிறது கையில் நெல்லிக்கணி போல் விளங்குகிறது ஹஸ்தாமலகவது ச நித்தியோபிஸ்வரூப்போகம் ஆத்மா ஆக என்னால் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டா தா விறிவிக்கல்பை விக்கல்போய் மத்தியேத்து ஸ்பஷ்டா சரி ஆக இந்த ஸ்லோகம் இப்படி ஒன்றுன்னா எல்லா ஸ்லோகத்திலையும் நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சுத்த சைதன்யத்தையே நன்கு நமக்கு விளங்க வைத்து இந்த ஸ்லோகங்கள் சுத்த சைதன்யத்தையே நன்கு விளங்க வைப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு சொல்லுகிறது நிறைய கிரந்தங்களை நமக்கு வாசிச்சிருந்தால் ஓ இவ்வளோதானான் தோணும் இந்த கிரந்தத்தை முத முதல்ல படிக்கிற போது ஓஹோ இது இப்படி இருக்கோ அப்படின்னு தோணும் அதை பொறுத்து இருக்குது நமக்கு நம்ம படிக்கிறதை பொறுத்து இருக்குது முதல்ல படிக்கிற போதும் மறுநாள் எத்தனையோ கிரந்தங்களை பார்த்துட்டு பார்க்குற போதும் இப்படி தோணும் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இதில் இதுவரைக்கும் வந்திருக்கிறதெல்லாமே அந்த ஒரே சைதன்யத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த வந்து எல்லா அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக எல்லா விற்பிகளுக்கும் சாட்சியாக எது இருக்கிறதோ அதை உணர்த்தி இருக்கிறது ஒவ்வொரு ஸ்லோகமும் அந்த மெய்ப்பொருளை ஆத்மஸ்வரூபத்தை நன்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது நஷ்டே பூர்வ விகல்பே தூ யாவதோதய நிர்விகல்பகைதயம் ஸ்பஷ்டம் தாவது விசேத்த நே பூர்வவிக்கே யாவதோ நவிக்கைத்தியம் ஸ்பஷ்டம் தாவத் விபாசதே பத்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தையே மீண்டும் பதினோராவது ஸ்லோகம் அந்த ஸ்பஷ்டத்தை ஸ்பஷ்டமாக்குகிறது தெளிவை தெளிவாக்குகிறது அஹ தெளிவை மேலும் தெளிவுபடுத்துகிறது எப்படி சொல்லுகிறது நஷ்டே பூர்வ நஷ்டே பூர்வ விகல்பே முத ஒரு எண்ணம் போகிறது யாவது அந்யஸ்ய ந உதயா இன்னொரு எண்ணம் வரவில்லை ஒரு எண்ணம் போய்விட்டது மற்றொரு எண்ணம் வரவில்லை அப்போ என்னென்ன தாவத்து அப்பொழுது நிர்விகல்பை நிர்விகல்பக சைத்தன்யம் ஸ்பஷ்டம் விபாசதே அப்பொழுது நிர்விகல்பக சைதன்யம் ஸ்பஷ்டம் விபாசதே நேற்றுக்கு ஒன்று சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோன்னு தெரியல திரும்பவும் எனக்காக ஞாபகப்படுத்திக்கிறேன் நான் என்று சொல்லும் பொழுது அந்த நான் என்பதில் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன நான் என்று நான் சொல்லும் பொழுது நான் என்று நாம் சொல்லும் பொழுது நான் என்று நாம் சொல்லும் பொழுது அந்த நான் என்பதில் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன ஒரு அம்சம் நெர்விகல்பக சைத்தன்யம் மாறாத சுத்த சைத்தன்யம் முக்கிய அம்சம் ரெண்டாவது அம்சம் என்னென்னா ஸ்தூல சூக்ம ஷரீரங்கிறது ரெண்டாவது அம்சம் மூணாவது அம்சம் என்னென்னா இந்த ஸ்தூல சூக்ம சரீரத்தில் முக்கியமாக சூக்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் மூன்றாவது அம்சம் இந்த மூணையும் சேர்த்து தான் நாம் எல்லோரும் நான் நான் நான்னு சொல்லிகிண்டே இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேங்கிற போது சூக்ம சரீரத்தோடு நம்மளை சேர்த்துண்டு பேசுகிறோம் நான் வந்து போகிறேன் நான் வருகிறேன் அப்படிங்கிற போது ஸ்தூல சரீரத்தோடு சேர்த்துண்டு பேசுகிறோம் நான் அங்கே போயிருந்தேன் இங்கே வர்றேன் அப்படிங்கிற போது ஸ்தூல சரீரத்தை தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம் இப்படி வந்து நிறைய நம்ம வேதாந்தத்தில் கேட்டிருக்கலாம் அன்னமய கோஷத்தோடையோ பிராணமய கோஷத்தோடையோ மனோமய கோஷத்தோடையோ விஜானமய கோஷத்தோடையோ ஆனந்தமய கோஷத்தோடையோ நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது உண்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அம்சத்தை மாற்றி சொல்லுவோம் ஆனால் இங்கே அந்த அம்சத்தில் வந்து முக்கியமான அம்சம் என்னது சுத்த சைத்தன்யம் தான் முக்கியமானது இந்த மற்ற ரெண்டும் நிலையில்லாதது மாறக்கூடியது இதை தான் சாஸ்திரம் புரிய வைக்கிறது நமக்கு இந்த மூணு அம்சம் இருக்குன்னு வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் தனித்தனியாக நம்ம எல்லாம் ஐம்பத்தஞ்சு கிலோ எழுபது கிலோ இதுதான் நான் அது இந்த கைவல் நியத்தில் வரும் குரு சொல்லுவார் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படிம்பர் குரு உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே என்னை நீ கேட்ட அதனால் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் பர் அப்போ உடனே அவன் சொல்லுவான் என்னைத்தான் ஜடனா என்னியோ சொன்னீர் ஐயா என்ன நான் என்ன ஜடமா உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லைன்னு சொல்லுகிறீர் குருநாதா என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா நான் என்ன ஜடமா நான் சேதனமானவன் ஆச்ச தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ தன்னைத்தான் எல்லாருக்கும் தெரியுமே தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் நின்னைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரே உங்களை நம்பி வந்திருக்கேன் நீ உன்னை நீ தெரிஞ்சுக்கோங்கிற என்னை நான் தெரிஞ்சினதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே என்ன நன்னான்னு கூட சொல்லப்படாது என்ன தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே நல்ல உன்னை நீ தெரிஞ்சுன்னு இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம் உன்னை நீ நாக தெரிஞ்சிட்டேன்னா உனக்கு ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் விசேஷத்தை கொஞ்சம் இதாக சொல்லி சொல்லணும் அழுத்தமாக உன்னை நீ தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன் உன்னை நீ சரியாக தெரிஞ்சின்றியானா உனக்கு பிரச்சனை கிடையாது உன்னை எப்படி நீ சரியாக தெரிஞ்சுக்கிறதுன்னு அந்த மூணு நான் சொன்னேனே மூணு அம்சம் இந்த நான்கிறதுல மூணு அம்சத்தில் இந்த ரெண்டு அம்சத்தை இந்த ரெண்டு அம்சம் மித்தியா அம்சம் ஒரு மாயத்தோற்றம் கற்பிக்கப்பட்ட அம்சம் அறியாமையினால் கற்பிக்கப்பட்டது மாயினால் கற்பிக்கப்பட்டது இந்த அம்சத்தை என்ன பண்ணணும்னா ஓம் தத் சது அதுக்கு ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட வேண்டிதான் ஸ்நானம்னால் என்னென்னா இது வந்து புத்தியில் பண்ண வேண்டியது அது நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறத தவிர வேறு வழி கிடையாது இது என்ன பண்ணுறது இப்போ நான் இதெல்லாம் இந்த வஸ்திரமெல்லாம் இது வஸ்திரம் முழுவதும் நூலால் ஆனது அப்படின்னு நான் சொல்கிறேன் கிழித்து தான் காமிக்கணுமா என்ன கிழித்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி நான் வந்து சுத்த சைத்தன்யங்கிறத ஒன்று கிழிக்க கிழிக்க பிரிக்க கிரிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சமாதிக்கெல்லாம் கூட போக வேண்டாம் நன்னா முழிச்சுன்னு இருக்கிற போதே தெள்ளத்தெளிவாக புத்தியை பயன்படுத்தி விசாரம் பண்ணி தான் போகிறோம் தாய்மானோர் பாட்டிலே ஒன்று வருது அது வந்து நீ அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் அப்படி சொல்லிவிட்டார் உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதி எம் ஆதி குரு நிகழ்த்தி தோழி இதுதான் தாய்மானோருடைய கடைசி பாட்டு இதுக்கப்புறம் பாட்டே கிடையாது அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ இருக்குன்னு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியுமா அன்றென்றும் ஆம் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் நீ புத்தியோடு கொஞ்சம் வந்து விசாரம் பண்ணி முறைய புரிஞ்சுட்டேன தெரியும் எனவே மறை நீதி உபனிஷத்துக்கள்லாம் சொல்லித்து அதை அடுத்து என் குருவும் சொன்னான் என் ஆதி நிகழ்த்தினான் தோழி எதுக்கு இதை சொல்கிறோம்னு சொன்னால் இந்த விற்த்திகள் அந்த நான்கிறதுல மூணு அம்சம் இருக்குது அதில் முக்கியமான அம்சம் வந்து சுத்த சைதன்யம் அதுதான் நான்கிறத நன்றாக புரிந்து கொண்டால் நான் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் எனக்கு வேறாக எதுவும் இல்லை நான் வந்து அறியப்படு பொருள் அல்ல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற தூய பரம்பொருள் அப்படின்னு உணர்ந்துண்டா போதுமானது அதுதான் இந்த வாக்கியம் சொல்கிறது நிர்விகல்பக சைதன்யம் ஸ்பஷ்டம் விபாசதே அதை நீ புரிஞ்சுக்கோங்கிறது இந்த நிர்விகல்பக சைதன்யமாக இருக்கக்கூடிய ஒன் ஸ்வரூபத்தை புரிந்து கொள் அதில் இல்லைன்னா அதை போட்டுக்கணும் நிர்விகல்பக சைத்தன்யமாகிய உனது உண்மை வடிவை உணர்ந்து உனது உண்மை வடிவை உணர்ந்து நஷ்டே பூர்வ விகல்பே தூயாவது அன்னஸ நிர்விகல்பக சைதன்யம் ஸ்பஷ்டம் தாவத் விபாசதே இது இந்த ஸ்லோகத்தெல்லாம் படித்தா என்னமோ ஒரு நிலையில் வந்து ஸ்ப் சுத்த சைதன்யத்தை விளக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அது ஒரு நிலையில் சொல்லலை எண்ணங்களுக்கிடையில் சுத்த சைதன்யம் தெளிவாக விளங்குகிறதுன்னு சொல்லியிருக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் காலம் தேசம் இவைகளெல்லாம் கடந்ததாக கால தேச வர்த்தம வஸ்துக்களுக்கெல்லாம் ஆதாரமாக அப்பொருள் விளங்கி கொண்டிருக்கிறது அப் ஆனால் இங்கே சொல்லப்படுவது எண்ணங்களுக்கிடையில் அது தெளிவாக விளங்குகிறது ரொம்ப முக்கியம் அந்த தெளிவாக விளங்குவதை புரிந்து கொண்டு தெளிவற்ற போதும் அது தெளிவாகவே இருக்கிறது என்று தெளிந்து வேண்டும் இப்படித்தான் இருக்கும் வேதாந்தம் அதாவது எண்ணங்களுக்கு இரண்டு எண்ணங்களுக்கு இடையில் அது தெளிவாக விளங்குகிறது என்பதை அறிந்து கொண்டு தெளிவு இல்லாத பொழுதும் அது தெளிவாகத்தான் இருக்கிறது என்று தெளிந்து வேண்டும் அப்படி தெளிந்து போதுமானது அடுத்த ஸ்லோகத்துக்கு போல் ஏகத்வித்ரிக்ஷணேஸ்வேம் विकल्पस्य निरोधनं विकल्पस्य निरोधनं क्रमेणाभ्यस्यतां यत्नात् क्रमेणाभ्यस्यतां यत्नात् ब्रह्माअनुभवकाङ्क्षिभिः ब्रह्माअनुभवकाङ्क्षिभिः एकद्वितृक्षणेश्वेवम् एकद्वितृक्षणेश्वेवम् विकल्पस्य निरोधनं கிரமேபியா யத்ன காங்கி இந்த ஸ்லோகம் நிதித்யாசனத்தை உபதேசிக்கிறது இதுவரையிலும் கூறிய ஸ்லோகங்கள் ஸ்ரவணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனநமும் அதற்குள் அடங்கியிருப்பதாகவே நாம் கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகம் அந்த சுத்த சைத்தன்யமே நம்முடைய ஸ்வரூபம் என்பதை நன்கு புரிந்து கொள்வதற்காக ஸ்ரவணத்து ஸ்ரவணத்தின் மூலமாக சொல்லியிருந்தாலும் நிதித்தியாசனம் மூலமாக அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறது ஏக ட்விணு நிறோன கிரமே அப்பட்சிபாங்கிங்கிறது அர்த்தம் முமுத்தைகின்றவர்கள் ப்மாவத்தை விரும்புகின்றவர்கள்னால் லிட்டரல் மீனிங் அனுபவத்தை விரும்புகின்றவர்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் பிரம்மானுபவம் என்பது ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் உண்டாவது கிடையாது பிரம்மானுபவங்கிறது எப்பவும் இருக்குது எப்போது நாம் மனிதன்கிற அனுபவம் எப்படி இருக்கோ அது மாதிரி நான்கிற அனுபவம் எப்பொழுதான் நமக்கு இருக்குது நான்கிற அனுபவம் நமக்கு எப்பவும் இருக்குது சாஸ்திரம் என்ன சொல்கிறது அனுபவமாக இருக்கிற அந்த நானைத்தான் என்ன சொல் நாணத்தான்னு சொல்லப்படாது அது என்ன வேற்றுமையோ பரவாயில்லை அந்த நான் அந்த எண்ணெய்தான் நான்னு சொல்லணும் அப்புறம் எண்ணெயின்னு சொல்லணும் அந்த எண்ணெய்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பிரம்மை என்று சொல்லுகிறது அப்போ வந்து நான் வேறு பிரம்மம் வேறு அல்ல நாம் ஒரு நாம் பிரம்மமாக ஆக முடியாது நான் பிரம்மனாக ஆனேன்னு சொன்னால் பிரம்மன் என்னை போக முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நான் ஆவது ஆனால் எது ஆகிறதோ அது போகும் எத் எத் ஆகந்துக்கம் சிம்பிள் நியாயம் ஒன்றும் கஷ்டமே இல்லை எது வருமோ அது போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது பிரம்மா அனுபவம் வந்தா பிரம்மா அனுபவம் போச்சு வரும் வராதா ஆகையினால பிரம்மா அனுபவங்கிறது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் கிடையாது அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் நமக்கு நம்மளை அறியாமல் ஏன்னா நமக்கு இந்த அனுபவத்தை தேடி தேடி ஓய்ஞ்சு போயிட்டே இருக்கும் அது வேறு நிறைய புஸ்தகங்கள்லாம் அந்த எக்ஸ்ட்ரா சின்னு ஒரு சப்தம் வந்து ரொம்ப அதிப்பிரசித்தமாக எக்ஸ்ட்ரா சி அதனால் நிறைய யோகா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறவர்களுக்குலாம் என்னெல்லாமோ வர்றது அனுபவத்தை நம்ம வந்து பொய் சொல்லலை அனுபவம் வந்து நிறைய வரும் என்னத்தையாக பண்ணால் எதாவது வராமையாக இருக்கும் பண்ணிகிட்டே என்னவாக பண்ணினால் என்னவாக வரதான் செய்யும் கண்ணை திறந்துன்ட்ருந்தால் சில அனுபவம் இருக்குது கண்ணை மூடின்னா சில அனுபவம் இருக்குது கண்ணை ரொம்ப நேரத்துக்கு மூடின்ட்டு இருந்தால் இன்னும் அனுபவம் மாறும் ஆகின கண்ணை திறக்கிறதுக்கும் கண்ணை மூடுறதுக்கும் தகுந்த மாதிரி அனுபவங்கள் மாறிண்டு தான் இருக்கும் அப்போ அதுக்காக வேண்டிய அனுபவங்கள் எல்லாம் வந்து பிரம்மன்னு சொல்லிட முடியாது ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஒரு காலத்தில் எனக்கு பிரம்மாநுபவம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் ஆயாராம் வியாறாம் அப்புறம் என்னென்ன அங்கே கிடச்சிதுன்னு கிடச்சிதுன்னா இங்கே என்ன கதைன்னு கேள்வி அது அப்படியே கண்டினியூ பண்ணுறதா இல்லையா என்ன இருந்தாலும் அது மாதிரி வராது இது ஒரு மாதிரி இருக்குது அது நிறைய பேர் சொன்னேன் நான் வந்து நான் கேதாரநாத்துக்கு போயின்ட்டு இருந்தேன் போகிற வழியில் அந்த ஒரு பாறை பார்த்தேன் அந்த பாறைக்கு அடியில் உட்கார்ந்துட்டேன் அப்படியே கண்ணை மூடினேன் அப்படியே பாருங்கோ சச்சிதானந்த வெள்ளத்தில் கலந்துவிட்டேன் சச்சிதானந்தம்னால் என்னென்னே தெரியாது ச சத்து ஆனந்தம் ஏதோ ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அவர் அதை சச்சிதானந்தத்தில் சேர்த்துவிட்டார் அதில் சச்சிதானந்த வெள்ளத்தில் இரண்டரை கலந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை பார்த்து அவர் சொன்ன உடனே ஓஹோ அப்படியா உங்களுக்கு கிடச்சது எங்களுக்கெலாம் கிடைக்கலையே நான் ஏற்கனவே நமக்கு கஷ்டமாக இருக்குது நமக்கு இருக்கிற துக்கத்தில் இது ஒரு புது துக்கம்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் தன்னை தன்னை பிரம்மமாக புரிந்து கொள்ளுதல் அதனால் இது வந்து பிரம்மானுபவங்கிறது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் கிடையாது மற்றது யோகாநுபவம் வேறு எல்லாம் யோகா அனுபவம் யோகத்தில் நிறைய அனுபவம் இருக்குது ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது துவம் பிரம்மாசி தத்து துவம் அசின்னு அப்போ நான் வந்து நித்திய அபரோக்ஷ அனுபவமாக தான் அபரோக்ஷ நித்திய அபரோக்ஷ அனுபவமாக இருந்துன்னு என்ன சொல்கிறது சாஸ்திரம் பிரம்மன்னு சொல்கிறது பிரம்மைங்கிறது ஒரு தனி அனுபவம் இல்லை நான் பிரம்மன்னு சொல்கிறது எது அனுபவமாக இருக்கிறதோ அதுவே பிரம் என்றுதான் சொல்கிறது ஆகவே அனுபவம் என்பது சாஸ்திரப்படி அனித்தியம் அனுபவங்கிறது அனித்யம் அதனால் இந்த ஸ்லோகம் இந்த வாக்கியம் எல்லாம் நமக்கு நமக்கு ஏதாவது தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணலாம் அப்படியே உண்டு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் அதை அழுத்தி சொல்கிறேன் பிரம்மாநுபவ காங்க்ஷி பிகி அப்படின்னா என்ன அர்த்தம் முமுக்ஷுபிகி தன்னை பிரம்மமாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் பிரம்மமாக உணர்ந்து கொள்ள விரும்புகின்ற தன்னை உணர்றது ஏற்கனவே தன்னை உணர்ந்துன்னு தான் இருக்கான் ஆனால் தனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வர்றது தன்னை வந்து அல்பமாக நினச்சின்னு இருந்தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது பூர்ணமானவன்னு சொல்கிறது அந்த பூர்ணமானவன்னு சொல்கிறது வந்து நன்றாக யுக்திபூர்வமாக சொல்கிறது அதை நம்மளால் ஏற்றுக்க முடிகிறது ஞாபகம் வைத்துக்கொள்ளணும்னு இது புரிஞ்சுக்கிற விஷயமே தவிர அனுபவிக்கிற விஷயம் கிடையாது முழுக்க முழுக்க அண்டர்ஸ்டாண்டபிள் இது வந்து புரிந்து கொள்ளப்படுகின்ற விஷயமே தவிர அனுபவிக்கப்படுகின்ற விஷயம் அல்ல பிரம்மம் என்பது ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் அனுபவிக்கப்படுவதல்ல நாம் யாண்டும் பிரம்மமாகவே இருக்கிறோம் இதை நீங்கள் நன்றாக புரிந்து வேண்டுமானால் உபதேச சாகஸ்திரியில் சமீபத்தில் நாங்கள் எல்லாம் படித்தோம் உபதேச சாகஸ்திரியில் நானியதன்யத் பிரகரணம்னு ஒரு பிரகரணம் இருக்குது ஒரு அற்புதமான போர்ஷன் அது ஆச்சாரியால் எழுதியிருக்கிறது ஒரு நாளும் நான் அதுவாக ஆக முடியாது நான் அதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நன்றாக சித்தாந்தம் பண்ணியிருக்கார் அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தால் நன்றாக விளங்கும் என்று சொல்லி இந்த கருத்தை மேலும் விளக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் அதனால் பிரம்மானுபவ காங்கி பிகி நான் ஆண்டும் இருக்கிறேன் என்னை வந்து நான் வந்து குறுக்கினுட்டேன் சாஸ்திரம் என்ன பண்ணித்து அந்த குறுகலான மனப்பான்மையை நீக்கி இன்னும் சொல்லப்போனால் பிராடு குறுகள் ரெண்டும் கிடையாது ரொம்ப கஷ்டம் அது நீங்கள் வந்து ஓஹோ அப்போ அந்த நேரோவாக இருக்கிறத வந்து பிராடாக ஆக்கி விடுத்தான்னா நமக்கு அப்படி தானே தோணும் ஓஹோ இத்தனால என்னென்னா என் மனது வந்து குறுகிய மனப்பான்மையில் இருந்தது இப்போ பறந்து விரிந்து நீக்க மர நிறைந்து அதாவது பறந்து விரியறதும் பறந்துன்னா ஜாக்கிரதை இந்த ரா மரத்துக்கு போடுற ரா அதனால் இந்த பறந்து இந்த பறந்து விரிந்து அப்படின்னு சொல்கிற போது இன்னுமும் ரொம்ப இது வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ஆயிடுறது அப்படி அந்த அர்த்தத்தில் இல்லை சாஸ்திரப்படி வஸ்து ஒன்றுன்னு சொல்கிற பொழுது அங்கே வந்து பறந்து விரிந்து குருகி கிரிகி ஒன்றும் கிடையாது என்னென்னா எட்டு மணிக்கு மேலே என்ன பண்ண போகிறோமோ அதுதான் பேச விடாது ஏன்னா புரிஞ்சுக்க வேண்டியது அது புரிஞ்சிடும் இப்போது இந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது கையில் வெளிச்சம் படுறதுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம காட்டுறோம் இந்த கையில் வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல கையை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது நீங்கள் வெளிச்சம் இருக்குதுன்னு பார்க்குறீளோ பார்க்குறதில்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீளோ அது மாதிரி தான் மாதிரி வஸ்துவை வந்து நம்ம உபதேசம் பண்ணினத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் பேச வேண்டியதில்லை அது புரிஞ்சிடும் புரிஞ்சதுக்கப்புறம் பேச வேண்டியதில்லை புரிகிற வரைக்கும் தான் எல்லாம் கட கட கடான்னு ஓ இது பண்ணிகிட்டே இருப்போம் புரிஞ்சாச்சுன்னா பேச போகிறது இல்லை அதுக்கு உப்பு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும் விறத்தியை வந்து கொஞ்சம் நிறுத்தணுங்கிறது ஏகத்வித்ரி க்ஷணேஷ்வேவம் ஒரு க்ஷணமோ ரெண்டு க்ஷணமோ மூணு க்ஷணமோ ஏவம் ஏவம்னா இப்படியே ஒரு அஞ்சு க்ஷணம் இப்படி எல்லாம் முடியும்னு சொன்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ யோக்சித்த விற்தி நிரோதா அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு அதனால் அது யோகத்தையும் கொஞ்சம் லேஸாக ஜாயின் பண்ணியிருக்கு அதனால் என்ன பண்ணுறதுன்னா சரி விகல்பஸ்ய நிரோதனம் விகல்பம்னா என்ன விறத்திகள் இந்த இடத்துல விகல்பஸ்ய நிரோதனம் அப்படின்னா விற்திகளையெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நிரோதம் பண்ணுறது அப்போ அந்த நிரோதம் பண்ணுறபோது என்ன ஆகும்னா ஒன்றும் இருக்காது என்னது பிளாங்க் ஒன்றும் இருக்காது அந்த நேரத்தில் என்னென்னா சுத்த சைதன்யம் விறத்தியே இல்ல அந்த விறத்தி அபாவத்தையும் விளக்குறதோ இல்லையோ அதை அதுதான் நான்கிறதை புரிஞ்சுக்கிறோம் விறத்தி நிரோதனம் கிரமேண அபியஸ தான் நீ வந்து மனசில் இருக்கிற விறத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி அபியாசம் பண்ணு அப்போ வந்து உன்னுடைய ஸ்வரூபம் எதுவோ அதில் வந்து உறுதியாக இருக்கின்ற ஒரு மனநிலை ஒரு நிலை ஏற்படும் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் ஏற்படும் இது வந்து தியானத்துக்காக சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு விற்பியெல்லாம் விவகாரம் பண்ணினாலும் ஒன்றும் கிடையாது தப்பு கிடையாது முதல்ல மனசில் வந்து அந்த உறுதி ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்கிறது அதாவது ஞான நிஷ்டை ஏற்படணும் வஸ்துவை நன்றாக புரிந்து கொண்டு அந்த ஞானத்தில் நமக்கு உறுதி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விவகாரம் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இதுலேயே சொல்ல போகிறது கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிஞ்சால் பண்ணு இல்லாட்டி நீ வந்து இந்த வேதாந்த விறத்திகளை அபியாசம் பண்ணின்ற சொல்ல போகிறது ஆகையினால இது வந்து கட்டாயம் கிடையாது ஆனால் சில பேருக்கு இது ஞான நிஷ்டைக்காக அந்த விறத்தியெல்லாம் நிரோதம் பண்ணுங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது ஏகத்வித்ரி கணேஷ்வேபம் விகல்பஸ்ய நிரோதனம் கிரமேண அபியசியதாம் க்ரமேண அபியசியதாம்னா என்ன அர்த்தம் முறையாக பண்ணுங்கோன்னு அர்த்தம் ஸ்தூலோ மாம்சமயோ தேகா சூக்மசியாசனமயா இந்த ஸ்லோகத்தையெல்லாம் மனபாடம் பண்ணுறது அந்த மனப்பாடம் பண்ணி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் புரிஞ்சுன் இருக்கோமோ அந்த அர்த்தத்தை நினைக்கிறது இப்படியே பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறது விற்பியெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது ஷனை ஷனைரு பரமேத் புத்தியா திருத்திகிரிதயா ஆத்மசம்ஸ்தம்மன்கிரு ந கிஞ்சிதபி சிந்தையேது நீ வேறு எதையும் சிந்தனை பண்ணாதே யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாபதி யுக்த இத்யுச்சதே யோகி அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு ஆக இப்படியெல்லாம் வந்து நம்ம மனசை வந்து தியானத்தினால இந்த விற்திகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கணும் இது நிதித்தியாசனத்துக்காக புதுசாக ஒரு எக்ஸ்பி எக்ஸ்பீரியன்ஸை பெறுறதுக்காக இல்லை சா நம்ம சொ சாதாரணமாக சொல்லுவோம் என்பது ஞானத்திற்காக அல்ல ஏன்னா ஞானம் வந்து வேதாந்தத்தை படித்து சிரவணத்தினால வந்துவிடுறது நிதித்தியாசனம் என்பது ஞானத்துக்காக அல்ல நிதித்தியாசனம் என்பது எந்த வகையான அனுபவத்தை பெறுவதற்காகவும் அல்ல நிதித்தியாசனம் என்பது முக்தி அடைவதற்காகவும் அல்ல நிதித்தியாசனம் என்பது ஞானத்திலே நாம் உறுதி பெறுவதற்காக செய்கின்றோம் அந்த ஞானம் வந்து நமக்கு உறுதியாகணும் நிஷ்டை ஏற்படணும் அதுக்காக அத்தியாசம் பண்ணுறோம் இது உக்காந்தும் பண்ணலாம் இப்போ நமக்கு இதில் ரொம்ப தீவிரமான ஈடுபாடு இருந்தால் வேதாந்தத்தில் ரொம்ப ஆழமான தீவிரமான இச்சை இருந்தால் யார் நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம மனசு எப்பவும் ஆழமான மனது இதைத்தான் சிந்தனை பண்ணிகிட்டு பசியன் ஷுணுவன் ஸ்புஷன் ஜிரன் அசன் கஸ்வன்ஸ் பிரலபன் விசன் கிருணன் உன்மிஷன் நமஷன்னு இணைந்திரிஷு வத்தந்தயித் கோமீட்டு மன்னே தவி கமித்தோித் கர்த்தீரம் கேவலம் கர் குறன் நாப்னோம் கர்மியகர்ம பசேத் சுவர்மா மனசா சந்நாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் ந காரயன் இது மாதிரி எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் தெளிவாக சொல்லுகிறது ஞான நிஷ்டைக்கு அப்புறமும் விவகாரம் பண்ணுறதை பற்றி பகவத்கீதையிலேயே ஞான நிஷ்டைக்கு அப்புறம் பண்ணுற ஸ்துதி பண்ணிருக்காரு பகவான் நிறைய ஞான நிஷ்டையோடு விவகாரம் பண்ணுறானா பஷ்யன்னு ஸ்வன் ஸ்பிருஷன்னு ஜிக்ன விடாம பாக்கியாக சொல்லிருக்காரு நெய் ஆனால் இத்தனையும் பண்ணின்ட்டு என்ன பண்ணுறான்னா நைவ கிஞ்சித் கரோமி நான் ஒன்றுமே பண்ணலேங்கிறான் பண்ணுறதெல்லாம் காலம் வரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாமல் வேலை பண்ணுறான் எல்லா காரியத்தையும் பண்ணுறான் சன்னியாசியானால் அவனுக்குள்ள காரியத்தை அவன் பண்ணுறான் ஆனால் எல்லாம் எல்லாம் சொல்லுகிறார்கள் நைவ கிஞ்சித் கரோமி கர்மணி அபிப்பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சகா இந்த வாக்கியங்களெல்லாம் பிரமாணம் ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இதனால் இப்படி உட்கார்ந்து பிரம்மானுபவம் வரணும்னா ஒரு இடத்துல உக்காந்துண்டு விற்பியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் பிரம்ம ஏதோ பிடிச்சுவிட்டேன் பிரம்மத்தான் அப்படிலாம் கிடையாது சர்வதாக எப்பவும் இருக்குது அதை நாம் புரிஞ்சுண்டு அந்த நேரத்தில் அது அந்த ஸ்பஷ்டமாக தெரியறதுங்கிறதுனால விளங்குறதுங்கிறதுக்காக வேண்டி தியானம் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆக ஏ இதில் இது யாருக்காவது பண்ண முடியலன்னா அவள் வந்து தத்துவ தத்துவ விற்த்திகளோடையே இருந்துங்கோன்னு சொல்ல போகிறார் ஆகையினால் வந்து பண்ணித்தான் ஆகணும் இது அவசியம்னு அர்த்தம் கிடையாது இது வந்து ஆப்ஷன் வேணுன்னா பண்ணுங்கோ ரொம்ப வேணும்னா இப்படி பண்ணுங்கோன்னு அர்த்தம் ஏகத்வித்ரி ஸ்வேவம் விகல்பஸ்ய நிரோதனம் கிரமேண அபியஸதாம் கிரமேணங்கிறதுக்கு தான் அந்த ஷனை சனைஹின்னு சொன்னேன் முதல்ல விஷயங்கள் எல்லாம் விடணும் மமக்காரத்தை விடணும் முதல்ல மமக்கார வண்டி வண்டியாக உட்காந்துருக்கேன் அப்புறம் வந்து மமக்காரத்தை விட்டு அப்புறம் வந்து ஸ்தா ஸ்தூல சரீரத்தில் அபிமானத்தை விட்டு சூக்மசரீரத்தில் அபிமானத்தை விட்டு காரணசரீரத்தில் அபிமானத்தை விட்டு இந்த விற்திகளுக்கெல்லாம் நான் சாட்சின்னு புரிஞ்சுண்டு தியானம் பண்ணுறேன் அதுக்கு மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது நிதித்தியாசனபரமான ஸ்லோகங்கள் எத்தனையோ இருக்குது அசங்கோகம் அசங்கோகம் அசங்கோகம் புனப்புனா யா சர்வகதம் சௌக்மியாத் ஆகாஷம் நோபலிப்பதே சர்வற்றவஸித்தோ தேகே ததாத்மா நோபலிப்பியே யா பிரகாஷயத் தேக்கா கிருத்ஸ்ணம் லோகமிமம் ரவி க்ஷேத்தம் க்ஷேத்ரி ததா கிருத்ணம் பிரகாஷயி பாரத மனோபுத்தி அகங்கார சித்தானினாஹம் எல்லாத்தையும் சொல்லி நன்றாக நம் சொரூபத்தை தியானம் பண்ணலாம் கிரமேண அபியசதாம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் நமக்கு இச்சை வரணும் இந்த தியானத்துல எல்லாம் இச்சை வராது உபநியாசத்தில் வந்து ஒன்றரை மணி நேரம் எப்படியும் பரவாயில்லைன்னு எப்படியோ பரவாயில்ல போனால் போகிறது கொஞ்சம் இடையிலடையில் போர் அடிக்கும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியோ உபன்யாசத்தை கேட்டுடுவோம் தோணும் ஆனால் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு மனசு வராதா ஆனால் வந்து அதுக்கு அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணுமா சாஸ்திரமே அதையும் சொல்லிடுத்து எப்பண்ணா யதாஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு சஜ்ஜதே சர்வசங்கல்பந்நியாசி யோகாருடஸஸ்தோச்சத்தை எப்படி தோணுமாண்ணா இங்கிருந்து ஆற்றுக்கு போன உடனே ஏகத் வித்ரிக்ஷனேஸ்வேவம் தோணணும் அங்கே போன உடனே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க இட்லியாக தோசையா நமக்கு அங்கே போன உடனே அப்படிதான் தோணும் ஏகத் வித்ரிக்ஷனேஸ்வேவம் விகல்பஸ நிரோதனம் கிரமேணாபியஸ்தாம் யத்னாது பிரம்மாநுபவ காங்ஷிமி ஸ்லோகமாக ஞாபகமாக இருக்கும் அங்க போற போக போகவே இன்னைக்கு என்ன பண்ணிருக்காளோ எது பண்ணிருக்காளோ தெரியல அப்படின்னு நினைச்சுன்னே போவோம் அங்க போய் அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் தான் ஓ இந்த சுத்த சைதன்யம் கண்டினியூ ஆறுது நேற்றுக்கு விட்ட சுத்த சைதன்யம் இன்னைக்கு கண்டினியூ ஆகுதுன்னு ஆகையினால என்ன பண்றதுன்னு அது நமக்கு நமக்கு சுபாவமாவே அதுல இன்ட்ரெஸ்ட் வருமா நம்ம யாரும் சொல்ல வேண்டாம் நமக்கு நேரம் கிடச்சிதுன்னா நாமளாகவே என்ன பண்ணுவோமா எல்லாத்தையும் விட்டுவிட்டு பேசாமல் உட்காந்துண்டு தியானம் பண்ணுவோமா கிரமேண அபியசியதாம் அதனால்தான் போட்டார் பிரம்மாநுபவ காங்க்ஷிபி யாருக்கு அதில் விருப்பம் இருக்கோ அவர்கள் அபியசியதாம் விருப்பம் இல்லைன்னா கடவுளே அந்த விருப்பத்தை குடு அப்படின்னு பிரார்த்தனை தான் பண்ணும் மேலும் உள்ள ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை நாளை பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் தத் சத் பூர்ணமத்பூமி பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாஜ பூர்ணமேவிஷ் ஓம் ஷாந்தா ஹரி ஓ